வணக்கம் நற்றினையின் எண்பத்தி மூன்றாவது அறிவம் அஞ்சல் தலை பதிவிற்காக மங்களூரில் இருந்து ஸ்ரீதர் இந்த வாரம் நம்ம அறிவம் அஞ்சல் தலையில் புதுச்சேரி அஞ்சல் துறையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பதாம் வருடம் வெளியிடப்பட்ட நிரந்தர படத்தோடு கூடிய அஞ்சல் முத்திரை அதாவது பர்மனண்ட் பிக்சர் கேன்சலேஷனை பத்தி தெரிஞ்சிக்கலாம் அந்த அஞ்சல் முத்திரை தான் ஆயி மண்டபம் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரில இருக்கிற பாரதி பூங்கால அழகா அமைஞ்சிருக்கு ஆயி மண்டபம் இந்த மண்டபம் புதுச்சேரி அரசு சின்னமும் கூட பொதுவா இந்த மாதிரியான மண்டபங்கள் எதுக்காக கட்டுனாங்க அப்படிங்கிறது கால போக்குல மறைஞ்சு அதோட அழகுக்காக மட்டும் நினைவு கூறத்தக்கதா மாறிடுது இந்த மண்டபமும் அப்படித்தான் கிரேக்க ரொமானிய கட்டிடக்கலையின் கூட்டு அழகுடன் கலை அம்சத்துடன் கட்டப்பட்ட இந்த கட்டிடம் எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாது இதுக்கு பின்னாடி ஒரு அசாதாரணமான ஒரு வரலாறும் இருக்கு பதினாறாம் நூற்றாண்டு வாக்குல தென்னிந்தியாவோட பெரும் பகுதி பேரரசர் கிருஷ்ண ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியா இருந்துது. அந்த சமயத்தில் அவர் தனது ஆட்சி இடங்களை பார்வையிட விரும்பினார் அப்படி பயணம் போகிற வழியில் வேலூர் பயணத்தை முடிச்சுக்கிட்டு புதுவை உழவர் கரையில் உள்ள தனது ஆதரவாளர் உய்யகுண்ட விஸ்வராயரை பார்க்க வந்தார் கிருஷ்ணதேவராயர் அப்போது புதுச்சேரி முத்தரையர் பாளையத்தில் இருந்த ஒரு கோயிலை பார்த்து பிரமித்து கைகூப்பி வணங்கினார் கிருஷ்ணதேவராயர் கிருஷ்ணதேவராயோட இந்த செயலை அங்கிருந்த மக்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது பார்க்கறதுக்கு இளைஞர்கள் சிலர் மறைஞ்சு நின்று லேசா தங்களுக்குள்ள கிசுகிசுன்னு பேசிக்கிட்டாங்க அப்போ ஒரு பெரியவர் மட்டும் அரசர்கிட்ட போய் தயக்கத்தோட அரசே நீங்கள் கைகூப்பி வணங்கின இந்த இடம் கோயில் இல்லை இது ஒரு நாட்டிய மங்கையோட மாளிகைன்ட்டு சொன்னார் அரசருக்கு கோபமும் அவமான இடிக்க உத்தரவிட்டார் கோயில அமைதியாகவும் அழகாகவும் இருந்த அந்த மாளிகையோட உரிமையாளர் ஆயிங்கிற நாட்டியமங்கை அவர் அந்த மாளிகைய பார்த்து பார்த்து அழக கட்டியிருந்தாங்க அரசர் தன்னோட மாளிகையை இடிக்க உத்தரவிட்டதை அறிஞ்சு அதிர்ச்சி அடைஞ்சாங்க ஆயி நேரில் போய் முறையிட்டால் அரசர் மனம் இறங்குவார்ன்ட்டு நினைச்சாங்க அவங்க அதுபோல் அரசர்கிட்ட போய் அரசே தயவு செஞ்சு இந்த மாளிகையை இடிக்க வேணாம்ன்ட்டு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் அரசர் தன்னோட முடிவில் உறுதியாக இருந்தார் கடைசியில் ஒரு வழியாக மாளிகையை இடிக்கிறதுக்கு ஆயி ஒத்துக்கிட்டாங்க ஆனா, தா ஆசையாக கட்டுன இந்த மாளிகையை தானே இடிக்கிறதாகவும் அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்ட்டும் கேட்டுக்கிட்டத அரசர் ஏற்றுக்கிட்டார் அரசரோட ஆணைப்படி ஆயி தன்னோட மாளிகையை இடித்தாங்க ஆனால் அந்த இடத்துல மக்களுக்கு பயன்படும் வகையில் தன்னோட சொந்த செலவில் ஒரு ஏரியை உருவாக்குனாங்க ஆயி அந்த ஏரி அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் புதுவை மக்களுக்கு முக்கியமான நீராதாரமாக இருந்து வருது அதுக்கப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டில் புதுவையில் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வேறு ஒன்று நாங்கள் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால புதுவையில் எங்கேயும் உப்பு தண்ணி தான் கிடச்சிது தண்ணி பிரச்சனையை பிரெஞ்சு காலனி ஆச்சரிய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது இந்த பிரச்சனையை தீக்க அப்போதைய கவர்னர் ஃபோன்டம்பஸ் பிரெஞ்சு அரசுக்கு கடிதம் ஒன்று எழுதினார் அதை அடுத்து மூன்றாம் நெப்போலியன் பிரெஞ்சு மன்னன் மூன்றாம் நெப்போலியன் உத்தரவுப்படி இன்ஜினியர் ஒருத்தர் லாமே ரெ ரெஸ்ஸே அப்படிங்கிறவர் தண்ணி பிரச்சினைக்கு தீர்வு காண புதுச்சேரிக்கு வந்தார் அவர் ஆயி வெட்டின முத்தரையர் பாளையம் ஏரியிலிருந்து நீளமான வாய்க்கால் ஒன்றை வெட்டி இப்போ இருக்கிற பாரதி பூங்கா வரைக்கும் கால்வாய் அமைச்சார் ஆயி ஏரியிலிருந்து அந்த கால்வாய் மூலமாக புதுவை நகருக்கு தண்ணி வந்தது புதுவையோட நீண்ட நாள் பிரச்சனை தீர்ந்ததினால மக்களுக்கும் சரி ஆட்சியாளர்களுக்கும் சரி ஒரே மகிழ்ச்சி ஆயி குளத்தோட பின்னணி பற்றி பிரெஞ்சு அரசர் மூன்றாம் நெப்போலியனுக்கு தெரிய வந்து அவர் ஒரே ஆச்சரிய அடைஞ்சார் நாட்டிய குளத்தில் பிறந்து தனது விருப்பமான மாளிகையை மன்னர் உத்தரவால் இடிச்சுட்டு மக்களுக்காக ஒரு ஏரியை வெட்டுன ஆயோட சிறப்பை பிரெஞ்சு அரசர் பார்த்து வியந்தார் ஆயிக்கு சிறப்பு செய்யணும்ட்டு மூன்றாம் நெப்போலியன் விரும்பினார் அதன்படி ஆயிக்கு ஒரு நினைவு மண்டபத்தையும் எழுப்பினார் வெள்ளை நிறத்துல பாக்கிறவங்களை கவருற விதத்துல அமைஞ்சது ஆயி மண்டபம் பிற்காலத்துல ஆயி மண்டபத்தை சுத்தி பாரதி பூங்கா அமைஞ்சது மக்கள் தொண்டு மூலம் பல நூற்றாண்டுகள் கடந்தும் மக்கள் நினைவுல வாழற ஆயின் நினைவு மண்டபம்தான் சுதந்திரம் பெற்ற புதுவையின் அரசு சின்னமாகவும் ஆகியிருக்கிறது இன்றைக்கும் புதுச்சேரியோட தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் நம்ம தபால் போஸ் செஞ்சுட்டு இந்த ஆயி மண்டபத்தோட அஞ்சல் முத்திரையை நம்ம தபாலில் பதிய வைக்க அந்த அஞ்சல் முத்திரையை பதிய வச்சு அனுப்புவாங்க கண்டிப்பாக இந்த அஞ்சல் தலை பதிவை கேட்குறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஆயு மண்டப முத்திரை பதித்த தபால் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு அஞ்சல் தலை பற்றின தகவலோடு நமது பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்